பனி பூவானங்களில் உள்ளார் பாயில் பீலங்கள் வழி அணிந்தார் இந்த ஓத்த இங்க மட்டுமா கேட்டது இது கற்பனை அல்லவா மேல இருக்கது இந்த வித்யாதர்கள் மற்ற கிண்ணறு இருக்காங்க நல்லா பாடுறவங்க கேட்டுதுன்னா ஆமா ஆமா ஆமா கேட்டுது யா இந்த இடம் தான் இங்க அர்த்த வாசிக்கிறார எனவே மணிவாரை வாழ் ஆறாமகளிர் மறுங்கு மயங்கினர் மலிந்தார் தேவ தனிவில் ஒளி விஞ்சாயர்கள் சாரணர் கிண்ணர அமரர் அணிவிசிம்பின் அயர்வை விமானங்கள் திசையணிந்தார் கிண்ணர் மற்றவங்க எல்லாம் சில பேர் விமானம் வச்சிருக்காங்க ஏறினாங்க நேரம் வந்துட்டாங்க நம்முடைய திருமங்கலத்துக்கு வந்துட்டு சூறாமகளில் கற்பகப்பும் சோலைகளில் மருங்கிருந்து கரமலறி நாமுதூட்டும் கனிவாய்வின் கிள்ளையுடன் விரவுனரும் குடலைய விமானங்கள் விரைந்தேறி பரவிய ஏழி அமைதம் செவி மடுத்த பருகினார் சில தெய்வ பெண்கள் தேவ மாடியா தான் கிளிக்கு வந்து உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க சிறை யாரும் கிளியும் சொன்ன நம்ம திருமுறை வந்து விழுந்துருவானா மடக்கிளி இங்கே இதுக்கெல்லாம் ஒரே சொல்லணுமா சிறை தெரியாது கிளி தெரியாது இங்கே வா தெரியாது திருமுறை தெரியுது அவ்வளவுதானே ஞான சம்பந்தர் பாட்டு அடுத்தபடி தேனோடு பால் முறையாலே உனத்தருவன் ஏராஜா பறந்து பறந்து ரெக்கே கட்சிக்கு மழையா ஒரே காத்தடிக்குதுப்பா அதனால வேனார் இங்க வந்துட்டு தேனும் பாலும் தர்றேன் தேனோடு பால் முறையாலே உணத்தருவன் எங்கே வெள்ளி தெரியல கானுங்க என அருமையான பாட்டு தான் எனவே இப்படி அந்த கிளிக்கு அந்த பால்கள் கொடுத்துருந்தாங்க பாருங்க அவங்க காதல திச்சு விடுங்கதான் அதனால அந்த கிளியை அந்த கையில பிடிச்சு கூட்டிட்டு கையில இருக்கிற பாலையும் வச்சுக்கிட்டு விமானத்துல ஏறி உங்க வந்துட்டு பாதி குடிச்சதுக்கு கிளி இன்னும் பாதி குடிக்கணும் அதோடவே இங்க எங்க கனமங்கலத்து எய்கிறார் கற்பனை என்பது பார்த்தா அவர் பக்திமானுக்கு பக்திமான் மட்டுமல்ல இப்படிப்பட்ட கற்பனை கலைஞியும் ஆவர் அதுல என்னன்னா ரே வீரானரும் கூடால அந்த அம்மா அன்னைக்கு கூந்தல் வந்தவங்க வேகத்துல வந்ததுனால கூந்தல் வேற அவிந்து போச்சான் கூந்தல் அவரவே கூடாது அடிக்கடி முடிச்சுக்கணும் இருந்தாலும் தன்னை மறந்துட்டதுனால கூந்தல் அப்படியே அப்படி அவிழ்ந்துருக்குது அதோட வந்துட்டு தான் திருமங்கலத்துக்கு நலிவாரும் மேலிவாரும் உணர்வொன்றாய் நயத்திரினால் மலிவாய்வில் பாம்பு எங்கயோ இருந்தது அது பாட்டுக்கு படனுக்கு வந்தது வந்துட்டா இங்க என்ன பண்றது இசையை கேட்ட உடனே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் வந்த பாம்பு பக்கத்துல மயில் இருக்குது அது மயில் நிக்குதுன்னு தனக்கு தெரியாம இது என்ன பண்ணுது அந்த நாகம் மற்ற நாகம்லாம் ஓம் நம சிவாய சிவாயில் மயில் என்ன பண்ணுதுன்னு கேட்டா தோகை பறிச்சுக்கிட்டு இது மேல உழுதான் மருண்டு விடும் மாலிவாய் வல்ல மயில் நீது மருண்டு விடும் சலியாத நிலையறையும் தடங்கரையும் உடன் சாரும் எங்கயோ ஒரு பக்கத்துல சிங்கம் மேஞ்சுகிட்டு இருந்தது இந்த இசைக்காட்டு உடனே அது மேதுவா அப்படி கால் வச்சு கால் வச்சு வருதுங்களா இங்க இங்கேயோ மான் மேஞ்சுகிட்டு இருந்தது புளி மேய்திட்டு இருந்தது அது கால் வச்சு வருது இங்க வந்து ரெண்டும் சேர்ந்து நிக்குது ஏன் இது தன்னை மறந்தது தன்னை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்த தன்னை மறந்த உடனே என்ன இருக்குது அடிப்போம் அது அடிப்போம் இப்படி அடே இல்ல மறைவிய கால் விசை தசையா சொல்றான் இப்பொழுது ஐம்பது பேர் வேகத்தில் காட்டடிக்கும் காட்டு அடிக்குது காயமங்கலத்தில் மட்டும் மெதுவா அடிக்குதான் ஏன் இவரி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அது காயில விழுந்த உடனே காற்று எங்க ஐம்பது மைல் வேகம் இங்க அப்படியே இங்க இங்க எத்தனை மைல் வேகம் வேகம் சொல்லக்கூடாது என்ன சொன்னும் அப்படி வந்த திரும்ப இருக்கு மைல் வேகத்துல சார் எங்க வேலூர்ல அடிக்குது வேணாம் எங்க திருச்சிராப்பள்ளியில் அடிக்குது லால்குடியில் அடிக்குது இங்க என்னன்னு கேட்டாசு தென்றலும் தெண்டல் காட்டு வீச மாதிரி அது கூட ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்ப காத்து கூட அடிக்கலையா அறியுமா மரங்கள் மலர்ச்சினை சலியா நல்ல இது வரைக்கும் காத்துல அணைந்த அந்த மரங்கள் கூட அப்படியே ஆசையாமிக்குதான் கருவறை வீழ் அருவிகளும் காண் யாரும் கலித்து ஓடா இது வரைக்கும் எப்படின்னு கேட்டா அலை பூனல் பூணல் மங்கை ஆனாயற்கு அடியேன் அப்ப அந்த காவிரி எப்படி வந்தது அலையா போதிக்கு வந்ததுதான் இங்க வந்து அமைதியா அவர் தான் காவிரி ஏ இசை கட்டதுனால நடந்தாய் வாழி காவேரி ஞாபகத்துக்கு வராம இருக்குமா பாழி அவந்தன் பல நாடு மகவாய்வாளர்க்கும் தாயாயி அப்புறம்ன பாழி அவந்தன் பழநாடு மகவாய்வாளர்க்கும் தாயாயி நீ சோழனுக்கும் மனைவியுமா இருக்கிற ஆனா சோழன் காக்குற அந்த நாட்டுக்கு எப்ப இன்னைக்கு நேரத்தில் ஊழி உயிக்கும் பேருதவி ஒழிவாழி காவேரி அந்த காவேரிக்கெல்லாம் பஞ்சாம போச்சு தமிழ் அன்னைக்கு போய் கெஞ்சிக்கிட்டு போறானே கெஞ்சிக்கிட்டு போறான் முருகா நம்ம தலையெழுத்து அந்த எனவே ஆறுகள் கூட சத்தம் போட்டு வராதான் அறிவிகள் எப்படி வரும் நக்கீரர் சொன்னார் இழுமேன இழிதரும் அருதி பழம் உதிர் சோலை மலை கிடவோனி முருகப்பெருமான் பரமதி சோழில் இருப்பாராம் அங்க இருக்க அந்த அந்த அறிவி எப்படி இருந்தான எழுதரும் அறிவி சலசல சலசல சத்தம் கேட்குமா அப்படிப்பட்ட அறிவியல் கூட இந்த திருமங்களுக்கு வந்தவொன்னே சலசலன்னு கேட்டா அந்த இசைக்கு ஊறுபாடு அமைதியாக கேட்கலாம் இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசை மாயா வாழும் புலன் கரணம் ஏவிய ஒன்றாயின உலகத்திற்கு பொருளை ரெண்டா பிடிச்சாங்க ஒன்னு நிற்பன மரம் மற்ற இதெல்லாம் நடப்பன நாமெல்லாம் மாறுகேடு பறவை இதெல்லாம் நடப்பன இப்படி நிற்பனவும் நடப்பனும் ஆகிய எல்லா உயிரினங்களும் தம்மை மறந்து இந்த கேட்கலாம் கேட்கலாம் சரிப்பணம் இப்போ இந்த உலகம் மேலுலகம் இங்க எல்லாம் எல்லா உயிரினங்களும் கேட்குது அதுக்கு மேல இருக்கிறாங்க மேல திருவள்ளுவர் சொன்னார் யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அடிக்கடி நான் சொல்லிட்டு வரேன் இதுக்கெல்லாம் என்னால காலத்தில் உலகம் வேறு வானூருக்கு உயர்ந்த உலகம் வேறு வானோர் உலகம் பதமுத்தி வானூருக்கு உயர்ந்த உலகம் முத்தி உலகம் முத்தி உலகம் அது திருவள்ளுவர் ஒத்துக்கொள்கிறார் அதுக்கு கனடாவும் அமெரிக்காவும் வானூருக்கு உயர்ந்த உலகம் எதிர நீ நான் இருக்கிற உலகமே முத்தி உலகம் திருவள்ளுவர் பேசின படித்தேன் உயர்ந்த புகழ்த்தை பெ உயர்ந்த உலகம் போகும் அதான் முத்தி உலகம் சித்தாந்தம் வானுவ உலகத்தை பரமுத்தி என்றும் வானோர் உலகத்தை பதமுத்தி என்றும் சொல்லால் வேறுபட்டது ஆனால் திருக்குறளால் உட்பட்டது எனவே இப்படியெல்லாம் இந்த வரைக்கும் வானூர் உலகம் வரையும் போய் இந்த ஓசை வானோர் உலகம் மட்டுமா போகுது என வாசிப்பது பெருமாள் நினைத்த அதனால வானோருக்கு உயர்ந்த உலகமும் போகுது எப்படி மெய்யன்பர் மனத்தன்பின் விசைத்த விளைத்த இசைக்குடலோசை பையம் தன்னையும் இறைத்து இது ஒரு விஞ்ஞான வேற ஓரிடத்தில் ஒழிக்கப்படுகிற ஒளி யாண்டும் பரவும் யாண்டும் பரவும் அதனாலதான் நீங்க இன்னைக்கு வச்சு கேட்குறீங்க இன்னைக்கு வச்சு கேட்கிறீங்களே சார் விஞ்ஞானத்தில் இதை யார் சொன்னது கேட்கலா சொன்னது மெய்யன்பர் அவர் அதை செய்ய வையம் தன்னையும் நிறைத்து இந்த உலகமெல்லாம் அது செய்ய பரவியதான் வானம் தன்மயமாக்கி அந்த ஒளியலைகள் இன்னும் மேல போகுது பானத்தையும் போச்சு இந்த ஒலியலை மேல போகுது பானம் தன்மயமாக்கி பொய்யன்புக்கு எட்டாத யாரு பொய்யன்பு கட்ட மாட்டார் யாரு பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடம்புரியும் ஐயன் தன் திருச்செவியில் அருகணைய வானோருக்கும் உயர்ந்த உலகமாக இருக்கிற அந்த உலகத்தில் முக்கிய உலகத்தில் இருக்கிற பெருமானுடைய திருச்செல போய் அப்ப ஒலியறைகள் யாண்டும் பரவும் உயரும் என்பது இன்றைய விஞ்ஞானம் ஆணாயில் அருமையானது நாம் என்ன நினைக்கிறோம் அவங்க விளம்பரம் இல்லாம எல்லாத்தையும் விஞ்ஞானம் பெரிய காரியம் உங்களுக்கு உயர்ந்தது கட்டுப்போனும் அதான் சொல்றேன் தமிழனை போல் சிறந்த அறிஞன் இருந்ததில்லை கிமுல அவ்வளவு அறிஞர் மக்கள் தான் உயிரே என்று கண்டிப்பாக உன்னை போல சில உயிரினங்களும் கூட ஆரரி உண்டு பிறவும் மூலவே அக்கிளை பெறப்பூர்த்துடைய மக்களுக்கு சிறப்பு சில உயிரினங்கள் கூட அந்த ஆரோ பெற்று கருஞ்சானமா தொல்காப்பியமா சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் சொன்ன மொழி வளருமே நம்முடைய முன்னோருடைய பெருமை வளருமி தொல்காப்பியம் வளருமி எனவே ஐயந்தன் திருச்செவியில் அருகனைய பெரியதால் இந்த ஓசை இந்த மண்ணுலகமல்லாம் பரவி விண்ணுலகத்திலும் உயர்ந்து அதற்கு மேலும் இருக்கின்ற பெருமானுடைய திருச்செவியில் பட்டது ஆனாயர் கூட ஓசை கேட்டருணி அருட்கருணி தானாய திரு உள்ளமுடைய தவவல்லியுடன் அவர் வரும்போது தாமட்டும் வர பழகும் பெண் உரிமை பெண் உரிமைங்கிறமே நாமெல்லாம் விட்டுட்டு வந்து பெருமான் எங்க போனால் அழைச்சிட்டு நாமெல்லாம் ஒட்ட சேர் தான் போடுறோம் உடம்பையே கொடுத்தார் எங்கள் பெருமான் உடம்பையே கொடுத்தார் இன்னொன்னு தலையிலேயே தூக்கி வச்சுக்கிட்ட பெண் நீ தான கூட அதனால அருட்கருணை தானாய திரு தானும் தன் தையலுமாய் தாசடையோன் ஆண்டிலணியர் என்றார் மணிவாசகர் அது மாதிரி அந்த மனைவியும் தானுமாக காணாதி காரணம் கண்ணுதலார் விடை உகைத்து ஏசா அங்கிருந்து எப்படி வந்தார் அவருக்குன்னு ஒரு விடை இருக்கு அது செலுத்தின எங்கயும் வரும் அது வந்து பானாறு வந்தனிந்தார் மதினாரும் சடைதாழே அப்படியே வந்தாராம் வந்தா ஏச அவர் வந்தா மற்றவங்களாம் வரமாட்டாங்கள அமைச்சர் வந்த முன்னால இருபது நூறு பகுதியில் ஆதி மந்தம் அருந்தோதி எத்தனையோன்னவர்கள் தேவர்கள் எல்லாம் தேவகானங்கள் எல்லாம் சூட வந்தாலும் ஆனா வரும்போது ஒரு வரி கூட கேட்க அமைதியா வரணும் விசிறு வர்றார் வர்றார் வர்றார் வருகிறார் சொல்லக்கூடாது ஆனா வந்துகிட்டு ஏ நோக்கம் இது இசை அதனால அவ்வளவு அமைதியா வர்றான் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளியதிர் நின்றார் இப்பொழுது ஆனா இவர் என்ன தண்ணி மறந்து அதேதான் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவா அது கண்ணை மூடுகிறார் இவர் முன்னால் வந்து நிற்கிறார் தோருடைய சிறியன் விடையேறி சூவன் மதிசூடி காரதைய பொடலை குடலை பொடி பூசி முன்னணிக்கிறார் திருக்குடல் வாசனை கேட்க அப்படி முன்னால் நின்றார் ஒரு ஒரு ரெண்டு மூன்று மணித்துள்ள நின்றார் இவர் அப்படியே கண்ணை மூடி கொண்டு வாசித்தவர் அப்படி கண்ணை அப்படி திறந்து பார்த்தார் அரே நிறுத்த ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அபி இப்படியே நம்பால் அனைவாய்ந்தான் இப்படியே நடத்தான் இந்த குரல் வாசிக்கிற மாதிரியே நீ என் கூட வந்துடணும்டா அங்க ஒரு வயது சரியா படிக்கலட நீ வந்துடும் இந்நிலையே நம்பால் அனைவா இந்நிலையேங்கிறது என் நிலை அப்படின்னு கேட்டா இந்த குடல் வாசித்து இந்த ஓசை சொல்லிடுற பாரு இதே நல்ல வாப்பினால யாரு போறா தோருடைய செவியன் விடையேறி துவன் மதிசூடி போகுது அப்புறம் பக்கத்துல தேவகணங்கள் என்ன கிண்ணகணங்களாம் அப்படி போகுது அதுக்கு பின்னாலே என்ன பண்ணா ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம அங்கே சென்று கைலாயத்திலே பெருமானோடு என்றும் இசை வாசித்துக் கொண்டே இருக்கிறார் ஆனாயர் இங்க வரலாற்ற மாடிமய்பவர் தினமும் குடல் வாசிப்பார் அப்படியே வாசிக்கிறவர் திருவந்தளத்தை வாசித்தார் வாசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு நாள்ல தன்னை மறந்து வாசித்தார் ஆண்டவன் வந்தார் ஆட்கொள்ளப்பட்டார் இதுவரை கேட்ட செய்திகள் மின்சாரம் இது என்ன ஒரு மூணு நிமிடத்துல முடிக்கலாம் அந்த வரலாற்றை முடிச்சேச்சா வழி செல்லும் பொழுதுதான் வரலாறு நாம கரு சொன்னா அறுபத்தி மூணு வரலாறு சில பேர் வெளியிட்டு கொடுக்குறாங்களே அறுவான மணி விழாவுக்குல ஆனாயிரம் பத்தி எவ்வளவு இருக்கும் பத்து வரி இருக்கும் அவ்வளவுதான் நீங்க அங்க போய் விரிவு ஆட்ட முடியுமா அட அறுபத்தி யாருன்னு தெரியாது ஆனாயிரம் யாருன்னு தெரியப்பா அவர் எந்த தொண்டு செஞ்சார் குழல் தொண்டு செஞ்சாருன்னு தெரியும்ப்பா அவ்வளவுதான் ஜெயிலை காட்ட முடியும் இதெல்லாம் அப்படி அல்லவா ரொம்ப அருமையாக பயந்தப்படுது இப்படியே விண்ணவர்கள் மலர்பாரி மிடைத்துலங்க விசை விளங்க எண்ணிலரும் முனிவர் கூடாம் இருக்கு மொழி எடுத்தேத்த அண்ணால் ஆறு கூட கரவி அருகிழை தங்கு உடன் செல்ல பெருமானுக்கு எல்லா மொழியும் தெரியும் இந்த அர்ச்சனையுன்னு பிராரணப்படுது எல்லா மொழியும் தெரியும் கைலாயத்துல எல்லா ஒளியும் இருக்குது கைலாயம் சென்று நம்முடைய தேரமன் பெருமாளினார் திருக்கைலா ஞானவங்களா பாடினார் ஒத்துக்கிற மாதிரியா திருக்கைலா ஞான வர முடியாது திருக்கயிலாயம் இருக்காது சுந்தரர் போறார் எப்படி அருமையா யானை மேல போறார் இதோ கைலாயம் நெருங்கி நிற்கிறது இதோ கைலாயம் வந்து விட்டது அப்படின் போது என்ன கேட்டது என் பாடுகிறார் ஆரோலி அரவலி ஆமா அங்க போறவங்கள பெரிய இசைவில் அரகரா அரகரா அரரா அரகரா அரகரா அரகரா நல்ல ஆகமும் படிச்சவன் ஆகமங்கள் அறவோலி ஆகமங்கள் அறிவாரரி தோத்திரங்கள் அவன் தெரிஞ்ச தனக்கு தோத்திரம் என்ன தெரிஞ்சாதல்லாம் விரவிய வேதவொலி கைலாயம் போகும்போது என்ன நடந்ததுங்கிறது யாரு பாது சுந்தர பெருமான் பாடுகிறார் அதனால எல்லா வழியும் பெருமான் அறிந்த ஒன்றே பாடலாம் ஆனா அதை அத்தனையும் பக்தியோடும் பண்போடும் பாட வேண்டும் அதுதான் குவாலியன் பக்தியோடும் பண்போடும் அதனால போட்டி திருவள்ளு ஒரு திருவுகளே இருக்குதே போட்டி திருவள்ளு என்ன மாதிரி ஒன்றே ஒன்று கூற்றுக்களை அது ஆக்கூடிய பெரியவருடைய தொடர்களை எடுத்து அதோடு போட்டு சொல்லி சொல்லணுமே தவிர எங்கள் புலவர்கள் ஒளி வரக்கூடாது நாங்கள் அன்பிட் தகுதி எல்லா ஏ அன்பிட்ற எல்லாம் என்ன சொல்றேன் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழி தானே மந்திரம் என்ற தொல்காப்பியம் நிறைமொழி மாந்தரா இருக்கு நிறைமொழி என்ன மொழி நிறைமொழி என்ன மொழி சொல்லுங்க நிறைமொழி மாந்தர் பெருமை மறைமொழி காட்டிவிடும் திருக்குறள் இதே தான் தொல்காப்பியத்தில் இங்கேயும் இருக்குது தொல்காப்பியும் திருக்குறளும் பல இடங்களில் இணைந்து இருக்க நெறிமொழி என்ன பாலா சொல்லு ஆயிரத்தி ஒத்து நம்ம நிறைமொழி மாந்திர அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ பயன்களை பயந்தே விடும் முடி வறுமையு வாழ்க்கை நீடு வாழ்வான் முடிஞ்சிருவோம் அப்படி போட்டவர்தான் நிறைமொழி மாணவர் அவ்வளவு தௌபலமுடைய அவர்கள் தம்முடைய ஆணையில் கிறந்த மறைமொழி மந்திரமாக தவிர நீ அங்காலமனே வாழ்க வாழ்க இத போற்றி போவற்றி அம்மையாருடைய இதுல அங்காலமனே போட்டி இருக்கான் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் நம்முடைய திருமுறை சொல்லலாம் அந்த சொல்லால போட்டிங்கிறத தெரியாத என்ன அருமையா இருக்குது பெரிய பிராணத்தில் பெரிய பிராணத்தில் இருக்குது அம்மையை பற்றி போற்றியது பில்லார் பிராணத்தில் இருக்க சுரும்பு மலர்காரியம் அலர்கும் குடல் போற்றி மீனாட்சியம் இல்லை சுரும்பு மலர்காரியும் அலர்கும் குடல் போற்றி தலையிலிருந்து வராது சூனும்பு மலர் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்தன்னை எடுத்தாண்ட அங்கையற்க நம்ம இரு பாதம் போற்றி கேசாதி பாதமா அதெல்லாம் எடுத்து வைத்து மந்திரமாக ஆகும் மந்திரத்துக்குரியதாகும் அதெல்லாம் போற்றி உரை இடதுக்கு பெருவல்ல என்ன போல இருக்கிற முண்டங்களும் செய்யறதெல்லாம் போட்டி உரையாகுமா அர்ச்சனை ஆகுமா ஆஹா சொன்ன அவலர் குழு இருக்கார் அவர் இன்னமும் தமிழ் குடிமல்ல அப்படி செய்யணும் ஆமா போற்றி அப்படி பெரியவர்கள் வாக்கார்கள் அதல்ல ஈசன் போற்றி எந்த போற்றி திருவாசன் தேசனடி போற்றி சிவன் தேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிரப்பருக்கு மன்ன நடி போற்றி சொல்லுங்கப்பா சத்தியமாண்டவன் இப்படி ஞானிகளுடைய திருவாக்கு எடுத்து போற்றி ஒரு அமைக்கினுமே தவிர அஞ்ஞானிகளுடைய வாக்கு எடுக்க கூடாது வாக்கே அல்லது குப்பைகள் இதெல்லாம் தெரியணும் சும்மா தமிழாக்க மன்ன மன்ன பன்னிப்பிரஜனும் இல்ல கன்னிப்பிரஜனும் அது தரமா இருக்கணும் உயர்ந்ததாக இருக்கணும் இங்க சிவாயணம் என்பதோடவே எங்கே சொல்லுகிறார் இந்த உலகியல் வந்தோம்னா ஆத்திரமும் மனசு கஷ்டமா இருக்கு இது வந்துட்டோம்னா அழகா இருக்கும் அப்ப எப்படியே முன்னால பெருமான் போக தேவரங்கள் எல்லாம் சூடு எங்களுடைய ஆணாயர் எப்படி போனார் ம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் பெருமாயி அருளும் ஆனாயருடைய அருளும் எங்களுக்கு எப்ப எல்லாம் இருக்கும் சுவாமி இந்த வணிக இப்படி பெரிய புராணத்தை எண்ணுவதற்கு ஏதுவாக நம்முடைய பயந்து மனவர் கட்டளை வீழ்த்தி அவர் திரு சுவாமியவர்கள் எப்படி இதெல்லாம் நம்ம என்ன போறீங்க வந்து வேலூர் அன்பர்கள் ஆற்கால் அன்பர்கள் இங்கெல்லாம் சுற்றுச்சூழலா இருக்க திருவண்ணாமலை இருந்து இப்பெல்லாம் வந்திருக்கிற அன்பர்களோடு நாங்கள் எப்படி பல அடி ஆரடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுவதற்கு அவர்கள் அருள் எனவே அவர்கள் திருவடி வாழ்க இந்த மலையிலும் பொட்டு மண்ணிக்குதான் மழை கொள்ளையே தான் இந்த மலையில் வந்து கேட்டிருந்த பெருமக்கள் ஆகிய அத்தனை பேரும் திருவதிக்கு வணக்கம் என்று சொல்லி ஆனாயருடைய வரலாற்றை நிறைவுபடுத்தி அமைகிறோம்